பாடம் இருநூற்றி ஒன்று முன்னே இல்லாதவருக்கும் துவா செய்வதன் கூறுகின்றது சகோதரர்களுக்கும் மன்னிப்பு வழங்குவாயாக என்று அவர்களுக்கு பின் வந்தவர்கள் கூறுகிறார்கள் ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பத்தாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நபியை உம் பாவத்தையும் இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் இறை விசுவாசிகளான பெண்கள் ஆகியோரின் பாவத்தையும் மன்னிக்கும்படி உம் இறைவனிடம் தேடுவீராக அத்தியாயம் பத்தொன்பதாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் இப்ராஹிம் நபி செய்த துவா பற்றி எங்கள் இறைவா என்னையும் என் பெற்றோரையும் இறை விசுவாசிகளையும் கேள்வி கேட்கப்படும் நாளில் மன்னிப்பாயாக பதினான்காவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்றாவது வசனம்